ம் ம் நமோவிதாசாய் வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரி பிரானை வாண்டாவது காரிக்கு பரதோ வாப जायते। जायते। है। ௌடபதாச்சாரியர் அஜாதித்திருக்க மித்யா ஜாதிவாதா இந்த ஜகத்து மித்யா ஜாதி உண்மையிலேயே இது தோன்றவே இல்லை இந்த ஜகத்து மிச்சியாத்வ நிரூபணத்துக்காகத்தான் இந்த அஜாதிவாதம் ஜெகன் மித்யாத்வ நிரூபணம் பண்ணுறதுல தாற்பயம் பிரம்ம சத்தியம்ங்கிறத சொல்றதுலேயும் தாத்பரியம் ரெண்டு தாற்பயம் இருக்கு இந்த இடத்துல இந்த பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதியில் ஜெகன் மித்யாத்வத்தை நன்றாகவே ஆழமாகவே நமக்கு உபதேசம் பண்ணுறார் மற்ற கருத்துக்களை எல்லாம் இது பற்றி நான் பல பல பேர் தெளிவாக ஆராய்ச்சி செய்து பதில் சொல்கிற ஆக சாங்கிய மத நிராகரணம் பெற்றது இந்த இது வந்து கர்மா சாஸ்திரம் நிறைய சொல்றது கர்ம பலனை பத்தி அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது இந்த பகுதி கடைசியில் இதை முடிச்சுட்டார் நகிஞ்சித் எப்படி பார்த்தாலும் வஸ்துவானது தோன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை இப்ப பார்த்துக்கொண்டிருக்கிற ஜெகத் எப்படின்னா ரெண்டு விதமா சொல்லலாம் ஒன்னு இந்த பிரம்மன் தான் இருக்கோம் பிரம்மனை தவிர ஒன்னும் கிடையாது இந்த பிரம்மன்ல இந்த மாயினால இப்படி எல்லாம் பேதங்கள் தெரிகிறது அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லாட்டி என்னென்னா இது பார்க்கறது உண்மை இல்லை இது பொய் துவைத்தம் உண்மை அல்ல பார்க்கறது அத்வைதத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் இல்லை பார்க்குற துவைத்தம் உண்மை இல்லைன்னு சொல்லலாம் பார்க்குற துவைத்தம் உண்மை அல்லன்னு சொல்லலாம் நாம அனுபவிச்சு கொண்டிருக்கிறது உண்மை அல்ல சொல்ல அனுபவிச்சு கொண்டிருக்கிறது திருஷ்டிய பொறுத்து அந்த கருத்து அமைகிறது அதுக்கு ஒரு படிக்கலையோ துணத்தே நாதே இது காலையில பார்த்து முடிச்சுட்டோம் அநாதியான பலத்துல இருந்து ஹேத்து உண்டாகிறது இல்லை கர்மா உண்டாகிறது இல்லை ஹேத்துவிலிருந்து பலமும் உண்டாகிறது கிடையாது அநாதி ஹேத்து அநாதி பலம்னு கிடையவே கிடையாது ஸ்வபாவத்தா ஸ்வபாவத்தான் என்ன அர்த்தம் இந்த தமிழில் ஒரு பார்த்த சொல்கிறோம் பாருங்கள் அகஸ்மாத்தா வந்தான் அப்படிங்க அகஸ்மாத்துனா என்ன அர்த்தம் எதுலேருந்து இல்லைன்னு நினைச்சோம் கஸ்மாத்து அப்படின்னா கஸ்மாத்து ஹேத்து என்னத்துக்காக வந்தேன் சும்மா அப்படியே வந்தேன் சொல்கிறோம் இல்லையா சும்மா வந்தேன் அப்படியே பார்த்துட்டு போகலாம் உங்களெ எல்லாம் அப்படி வராங்க இல்லையா சில சமயம் அவங்களுக்கு வீட்டில் பொழுது போகாது திடீர்னு பெல் அடிப்பாங்க பார்த்தா யாராவது வந்து நிற்பாங்க என்னென்ன இல்லை அப்படியே வந்தேன் இந்த பக்கம் கடைவீதி பக்கம் ஒன்றையும் கொஞ்சம் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு வந்துடுவாங்க அப்புறம் வந்து உள்ளே உட்காந்துருவாங்க அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்புறம் கடைசியில் வந்து அதுலேயே ஒரு பதிஞ்சு இருபது நிமிஷம் பேசுகிறேன் பாங்க அப்புறம் கடைசியில் ஒரு மணி நேரம் ஆனாலும் ஆகும் அவங்களுக்கு பொழுது போகலைங்கிறதுனால உங்கள் பொழுதையெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்புறம் நீங்கள் அவங்கள போங்கன்னு சொல்ல முடியாது அசடு வேற வழி ரெண்டும் கேட்டால் தான் எதுக்கு சொல்கிறேன் இந்த அகஸ்மாத் அக்கஸ்மாத்துனா என்ன அர்த்தம் எதுலேருந்து அர்த்தம் அகஸ்மாத்துனா என்ன அர்த்தம் எதுலேருந்து எதுலேருந்து சும்மா வந்துடுத்துப்பா ஸ்வபா தானாக வந்துடுத்து இந்த உலகம் சிருஷ்டி ஆகிடுது அப்போ ஸ்வபாவத்திலிருந்து காரணமே இல்லாமல் இந்த காரியம் தோன்றியிருக்குன்னு வச்சுக்க முடியுமான்னா அப்படி சொல்ல முடியுமா காரணம் இல்லாமல் ஒரு காரியம் தோன்றுமா தோன்றாது நம்ம அனுபவத்தில் காரணம் காரியம் தோன்றத்துக்கு திருஷ்டாந்தம் எங்கேயாவது இருக்கா திருஷ்டாந்தமே கிடையாது இப்ப அவங்களும் சும்மா வரல அவங்களுக்கு பொழுது போகலங்குற காரணம் அதுக்காகத்தான் அவங்க வந்திருக்காங்க அங்கேயும் காரணம் அவங்களுக்கு தனியா இருக்க முடியல போர் அடிக்கிறது என்னமோ பண்றது யாருக்கையா புலம்பனும் அதுக்கு ஆள் பார்த்தாங்க நம்ம பிராரத்தம் வந்தாங்க என்ன பண்றது அவங்க புருஷார்த்தம் நம்ம பிராரத்தம் ஆ என்னால நம்ம அதை அனுபவித்து தான் தீரணும் ரெண்டு மின்திட்டால் போ நாற்ற நேராக வந்து உட்காருவோம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்புறம் சரியா இருக்குன்னு வச்சோங்களேன் ஆக இது முடியாதுன்னு சொல்லிட்டார் சுவாவத்தா நபத்து நபாவத்த ந ஜாயத்தை எஸ்ய ஆதி ந வித்தியே தஸ்ய ஹியாதிர் நான் வித்தியத்தை பார்த்துட்டோம் காலையில் எதுக்கு காரணம் இல்லையோ எதுக்குன்னா அர்த்தம் எந்த ஜகத்துக்கு காரணமே இல்லையோ அந்த உலகத்துக்கு உற்பத்தியும் இல்லைங்க அதுக்கு ஜாயத்தைங்கிற வார்த்தையும் சொல்லக்கூடாது இந்த எந்த ஜகத்துக்கு காரணம் தெரியவில்லையோ அந்த ஜகத்துக்கு உற்பத்தியும் இல்லை என்பதை புரிந்துகொள் தோற்றமே கிடையாது அப்ப இருக்கிறது எப்படின்னா அது நிரூபிக்க முடியாது அனிர்வசனியம் சொல்லியாச்சு ஆக இதுக்கு தோற்றம் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டது ஆதி இல்லாததினால் தர்க்க பூர்வமாக நன்கு சிந்தித்து பார்த்து அத்வைத சித்தாந்தத்தின் அடிப்படையில் துவைத கர்ம பலவாதத்தை ஹேது பலவாதத்தை நன்றாக நிராகரணம் பண்ணிவிட்டார் சொல்ல இது மறைமுகமாக பார்த்தா வேதாந்தத்தினதபர்வம் நிராகரணம் செய்யப்பட்டது வேதாந்தத்தினால் வேதபூர்வம் நிராகரிக்கப்பட்டது வேதபூர்வத்தினுடைய ஜெகத் சத்திய திருஷ்டி நீக்கப்பட்டது வேதபூர்வத்தினுடைய அத்தியாசமானது வேதாந்தத்தினால் நீக்கப்படுகிறது வேதபூர்வம் அத்தியாசத்தை வச்சிருந்து தானே நம்ம அத்தியாரோபகான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் பாடமே பண்ணினாலும் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருந்தோம் அதெல்லாம் கிடையாது நமக்கு பக்குவம் வர்ற வரைக்கும் வேத பூர்வத்தை ஏற்றுக்கொண்டு பண்றோம் அப்புறம் வேதாந்தத்தில் இந்த உண்மையை புரிஞ்ச பிறகும் என்ன பண்றோம் அடுத்த தலைமுறைக்கு ப்ராப்பரா வழிகாட்டணுங்கிறதுக்காக வேத பூர்வத்தை கையாள் வித்சா் பாரதீர்லோகிரகம் எப்படி ஜனங்கள் எல்லாம் ரொம்ப அபிமானத்தோட கர்மம் பண்ணுகிறார்களோ அஜானிகளாகிய ஜனங்கள் எப்படி உலகத்துல ஆசையோட அபிமானத்தோட செயல் புரிகிறார்களோ அப்படி ஞானியானவன் தன்னுடைய ஞானத்தினால் அபிமானமில்லாமல் அவர்களோடு சேர்ந்து செயல் புரிந்து வழிகாட்டுகின்ற உலக நன்மையை செய்ய வேண்டும் என்று பகவான் வேண்டுகோள் விடுத்திருக்க அதனால்தான் வேத பூர்வத்தினுடைய உண்மை தெரிஞ்சாலும் வேத பூர்வத்தை நாம மதிக்கிறோம் புரிஞ்சுக்கணும் வேதாந்தமானது இப்ப யாரும் இங்க வந்து கர்மகாண்டியெல்லாம் ஒன்னும் பேசலை பொதுவாக பேசிவிட்ட கேது பலவாதம் சொல்லி இப்ப ஜத்காரணத்தை பேச்சே தவிர கர்மத்தினால மோக்ஷமா ஞானத்தினால மோட்சமாங்கிற தாற்பயம் இங்க இல்ல இப்ப ஜகத் காரணம் அஸ்திவா நம்ம எடுத்துக்கிட்ட பேச்சாம் பேசணும் வேற பேசக்கூடாது கர்மத்தினால மோட்சமா ஞானத்தினால மோக்ஷமாங்கிறது இங்க டாபிக் கிடையாது இங்க ஜகத் காரணம் அஸ்திவா நாஸ்திவா அஸ்திச்சே நிரூபணம் குரு நான் என்ன சொல்றேன் நிரூபணம் வச்சிருந்துருக்கேன் நீ அஸ்திங்கிறதுக்கு நிரூபிக்க முடியாதுங்கிறதுக்கு எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி நீ அஸ்தின் சொல்லி ஜெகத் காரணம் அஸ்தின்னு உன்னால நிரூபிக்க முடியாது அப்ப நீங்களும் ஒரு காலத்தில் பேசினீங்களேன்னா நாங்க இதை சொல்லணுங்கிறதுக்கா முதல்ல அதை பத்தி பேசினோம் ஜெகத் காரணத்தை பத்தி எல்லாம் பேசினோம் நாங்க சொல்ற ஜ காரணம் அல்ல அத்தியாரோப்பம் கல்பனை செப்பு கப்ப கற்பனையினாலே பிரம்மத்தில் ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அதுக்காக நாங்க சொன்னோம் வாஸ்தவமா கிடையாது பிரம்ம பரிணாமவாதிகள் கிடையாது நாங்கள் நாங்க பிரம்ம விவர்த்தவாதிகள் சரி முடிஞ்சு போச்சு இந்த பத்து காரிகை வாக்கிய காரிக்கை ஸ்லோகங்களின் மூலம் ஹேத்துபல காரணவாதத்தை நிராசம் பண்ணிவிட்டார் நிராசகா நிராசம் நிராசம் பண்ணிவிட்டார் இப்ப அடுத்ததாக இருபத்தி நாலில் இருந்து ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறது இது வந்து இருபத்தி எட்டாம் ஸ்லோகம் வரைக்கும் போகிறது இருபத்தி எட்டாம் ஸ்லோகம் வரைக்கும் போகிறது தஸ்மான சித்தம் சித்த திருஷ்யம் ந ஜஜத்தே தசிய பசியந்தி ஏ ஜாதிம் கேவை பசியந்தி தே பதம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த காரிக்கை ஸ்லோகங்களில் பௌத்த மத அபிப்பிராயங்களை எல்லாம் சொல்லி அதை நிராகரணம் பண்ண போற இப்ப ஜெயின மதத்தை நம்ம எடுத்துக்கல இங்க நாஸ்திக மதம் நமக்கு சப்ஜெக்டே கிடையாது அவங்களுக்கு நம்ம மதிப்பே கொடுக்கறதில்லை அவங்க கேவல பிரத்ய பிரமாணவாதிகள் அப்புறம் ஜெயின மதத்தினரையும் நாம எடுத்துக்கல இப்போ யாரை எடுத்துக்கிறோம்னா பௌத்தர்களை இப்போ எடுத்துக்கொள்கிறோம் புத்த மதம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் புத்தருடைய படங்கள் எல்லாம் பார்க்குறோம் புத்தர் ரொம்ப பிரசித்தமானவர் அன்பே உருவானவர் புத்தரை பற்றி நிறைய கதை இருக்கு இந்த புத்தர் தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில் பிணி மூப்பு சாவு இந்த மூணையும் பார்த்து அவரை பார்க்காமையே பொத்தி பொத்தி வளர்த்தான் ராஜா ஆனால் அவருக்கு அது தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து வைராக்கியம் வந்தது அப்புறம் வீட்டை விட்டு ஓடினார் மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு போயிட்டார் நேர போதி போனார் அப்புறம் என்னெல்லாம கஷ்டப்பட்டுருக்க போதி மரத்தடிக்கி போனாலேன்னா அவர் சாஸ்திரத்தை ஒத்துக்கல் புத்தர் வந்து வேத பிரமாணத்தை ஒத்துக்கலை அவருக்கு என்ன காரணமோ தெரியல ஆனால் அவர் பிறந்த ஊர் நேபாள தேசம்தான் அந்த தேசத்தில் வே ஹிந்து ஹிந்து ராஜ்யந்தான் இதுவரைக்கும் இப்போ இல்லை போயிடுச்சு அதெல்லாம் வந்து அதெல்லாம் பிளான் பண்ணியே தட்டி இன்னைக்கு ஒரு நியூஸ் சொன்னாங்க ஒரு தகவல் நான் இந்த கிளாஸில் சொல்லணுங்கிறது இல்லை அதாவது ஒசாமா பில்லேட் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா அவர் ஒசாமா பில்லேடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் இருக்கிற முப்பது கோடி மக்களும் முஸ்லீமாக மதம் மாறணும் மாறலன்னா அத்தனை பேரையும் சுட்டுக் கொள்வேன் சொல்லியிருக்கோம் ஓப்பனாக அதாவது வீடியோ எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டார் வ நமக்கு ஏது சூடு சொரணும் நம்ம வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைவின் என்ன இப்படியே சொல்லி கதையே சொல்லி சொல்லி இது புத்தர் காலத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை சொல்ல சொல்யோஜனம் இல்லை நீங்க பேசிட்டு போது ஒசாமா பிள்ளை சுட்டா என்ன இருந்த நம்ம வந்து ஜெகத்தை வித்தியாரு படிச்சுட்டு இருக்கோம் அரேபியாவாகுது இந்தியாவாகுது ஒன்றும் கிடையாது அப்புறம் பார்த்துப்போம் இப்போ இந்த பௌத்த மதம் உங்களுக்கு தெரியும் புத்தர் வந்து போதி மரத்தை ரொம்ப முதல்ல உடம்பெல்லாம் ரொம்ப வருத்திக்கிட்டார் அப்புறம் அவருக்கு ஒரு ஏதோ ஒருத்தன் வீணை ஈட்டிகிட்டு போனால் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்பவும் பாருங்கள் யாரோ ஒரு சப்த பிரமாணம் தேவைப்படுறதுக்கு ஓ வீணையே உன்னை அதிகமாக முறுக்கிவிட்டால் நீ அருந்து போகிறாய் குறைவாக முறுக்கினாலோ நீ நாதம் எழுப்புவதில்லைன்னு உடனே இவருக்கு ஞானம் வந்துடுச்சு ஆமாம் ஆமாம்மா ரொம்ப ஓவராக பட்னியாக கிடந்தால் செத்து போயிடுவோம் ரொம்ப ஓவராக சாப்பிட்டோம்னா தூக்கம் வந்துடுவோம் ஆகையினாலும் நம்ம அழவாக சாப்பிட்டு ஜபம் தியானமெல்லாம் ஜபம் எங்க ஏதா இப்படி கண் போதி உட்கார்ந்துட்டு யோசிச்சு இருப்போம் அப்படின்னா போதி மரத்தடியில் அவருக்கு ஞானம் வந்துடுச்சு எல்லாம் அப்படித்தான் சொல்கிறாங்க அவர் வைசாக பௌர்ணமி அன்றைக்கி பிறந்து வைசாக பௌர்ணமி அன்னைக்கு ஞானம் அடைஞ்சு வைசாக பௌர்ணமி அன்னைக்கு அவர் மோற்றம் அடைஞ்சிட்டார் நிர்வாக சித்தி அடைஞ்சுட்டார் அப்படி தான் அவர் ஞானம் அடைஞ்சார் அப்புறம் வந்து அவருக்கு வந்து நிறைய ஃபாலோவேர்ஸ் ஏன்னா அவர் ஒரு ராஜாவாக இருந்தவர் ஒரு அரசன் வந்து எல்லாவற்றையும் திறந்துட்டு இளவரசன் வந்து எல்லாவற்றையும் திறந்துட்டு போனான்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதனால மக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் ஃபாலோயர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க கடைசியில் அசோக சக்கரவர்த்தியே கிடைச்சார் அசோக சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா இது அசோக சக்கரவர்த்தி ரொம்ப பின்னால வந்தார் புத்தர் எப்போ வந்துட்டு போயிட்டார் புத்தர் வந்தபோது புத்தரை பற்றி சொல்றாங்க வேதத்தை வந்து முதல்ல வேதத்தை நம்பாதே வர்ண தர்மத்தை நம்பாதே சாமியாரா போ எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுத்தாராம் சொல்றார் விவேகானந்தர் சொல்றார் ஒரு இடத்துல ஒரே நாளில் ஒரே ஊரில் ஐயாயிரம் பேருக்கு சன்னியாசம் கொடுத்தாங்க அந்யாயம் பண்ணக்கூடாது விவேகாந்த் அப்ப ஒரே நாளில் ஒரே ஒரே அத்தனை பேருக்கு கொடுத்தாரு அவ்வளவு தூரம் காவித்துலாம் வச்சிருந்தாங்க சும்மா இருக்கு இந்த அன்பு நாளையும் இப்படி எல்லாம் எதிர்த்தது ஏன்னா இவங்களும் எக்கச்சக்கமாக எப்ப பார்த்தாலும் ஆடை வெட்டுறது குதிரையை வெட்டுறது அது என்ன இரிட்டேட் பண்ணித்தோ தெரியல புத்தரை ஒரு அவதாரமாக எடுத்து விட்டாங்க பாகவதில் இன்றைக்கு உங்க சங்கல்பம் காசியில் பண்ணுற படிக்கிறேன் அந்த வந்து இத்தனைக்கு வேதம் படித்தவங்க படிக்கிற சங்கல்பம் அதில் வந்து பௌத்தாவதாரே சங்கல்பத்தில் ஒரு கிளாஸு பௌத்தாவதாரே புத்தரை ஒரு அவதாரமாக எடுத்துக்கொண்டு புத்த ஷரீர அஷ்டபதியிலையும் பாடியிருக்கார் ஜெயதேவர் புத்த ஷரீர தசாவதாரத்தை பற்றி பாடுற போது புத்த ஷரீரன்னு பாட்டே வருது அதனால ஒரு சாரார் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் புத்தரை ஒரு அவதாரமாக அவர் வரலேன்னு சொன்னால் ரெவல்யூஷன் வந்திருக்காது எப்படியோ போட்டோம் இப்போ நமக்கு அதெல்லாம் அந்த கதையெல்லாம் இல்லை அவரால் இந்த நன்மையை பற்றியும் பேசணும்னு நினச்சா பேசலாம் அதனால விளைந்த தீமைகளையும் பேசணுன்னா பேசணும் எல்லா கத்திரியனும் புத்தம் சன்னம் கச்சா அப்படின்னு கத்திய போட்டுட்டான் கீழே ஆயுதம் எல்லாம் எடுக்கிறதே இல்லை எக்ஸைஸே பண்ணுறது இல்லை அதனால என்ன ஆச்சுன்னா சுலபமாக உள்ளே வந்துட்டான் எவனன்லாம் அது இங்கே அது அப்புறம் அது மாத்தமுன்னா நிறைய குழப்பங்கள் எப்படியோ வந்தது அன்னையிலேருந்து போச்சு இன்றைக்கி வரைக்கும் சரி பண்ண முடியல எப்படியோ இருக்கட்டும் இவர்கள் தத்துவத்தை நன்றாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் புத்தர் பத்தி கேட்டாங்கன்னா ஒண்ணுமே பேசாம இருந்தார் இந்த பேசாம இருந்ததுனால அவமும் ஒரு ஒரு கற்பனை ஒண்ணு சொல்றாங்க பொதுவா பதினெட்டு மதம் இருந்துதான் புத்தருடைய குரூப்ல அவர் இருக்கிற போது இப்படி எல்லாம் அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிட்டார் அப்புறம் அவருடைய ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் வர வர அது ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஆச்சு நிறைய மட்டங்கள்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க பெரிய அளவில் அதெல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சது சொல்லப்போனால் உலகத்தில் முத முதல்ல சொல்கிறாங்க நம்ம நம்ம நாட்டில் மதத்தை ஒரு அமைப்பு ரீதியாக பரப்பினவர் புத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அமைப்பு ரீதியாக பரப்பினவர் புத்தர் இன்னைக்கு இருக்கிற ராமகிருஷ்ணா மட்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இது மாதிரி மூல காரணம் யாருன்னா சொல்றாங்க இல்லையா சாமியார்கள் இடத்துல இருக்கிறது அதுக்கு முன்னாடி சாமியார் எங்க இருக்க மாட்டார் இருந்தார் அவருக்கு நல்லது இல்லை மற்றவனுக்கும் நல்லது இல்லை ஆனால் ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் ஊர் ஊரா போயிட்டே இருப்பார் அசத்த ஏகத்திர இல்லாட்டி அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார் சாது மாசம்னா ஒரு இடத்துல உட்காரு அப்புறம் பழம் எங்கேயும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஊருக்கு மேல ஏகராத்திரம் இப்படியே போறது வாழ்க்கை புத்தர் தான் வந்து ஒரு சன்னியாசிகள்லாம் சேர்ந்து வாழ்ற ஒரு இடம் அமைப்பு இது பேர் பாழின்னு பேர் தமிழ் நூல்களெல்லாம் சமண பாழி பாழினா ஆசிரமம்னு அர்த்தம் இங்க இருக்க இது பேர் பாழிதான் இங்க ஒரு ஆசிரமத்தில் ஒரு பிரம்மச்சாரி இருந்தார் மிந்தி தூய தமிழ்ல தான் எதுவும் எழுதுவார் சித்தவாந்தர் ஆசிரமம் எழுத மாட்டார் எப்படி அவரை சமாளிக்கிறோம் அவர் ஆபீஸ்ல வேற போட்டு நாங்க ஈரோடு எழுதுனா ஈரோடுங்கிற தப்பான சொல்லுங்க ஈரோடையும் தான் எழுதுவே அது வேற ஏதாவது போ எழுதுல தமிழ் புரியாதுன்னா புரியணுங்க சாமி இந்த தமிழை எப்படி வளர்க்கறது நீங்க சரி என்னுடைய அனுப்பப்பா விடமாட்ட சேர்ந்து விட்டு விட்டேன் விட்டு போட்டேன் பாழி சமண பாழின்னு பேர் இங்கே மதுரை கேட்டையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சமணர்கள் பாழிகள்லாம் நிறைய இருக்குது இந்த நாகமலை புதுக்கோட்டையிலலாம் இருக்குது அந்த பக்கத்துலலாம் இன்னும் இருக்குது அதெல்லாம் அது பெரிய கதை ஆரம்பித்தா பிரிச்சா நம்ம டாபிக் வருவோம் புத்தர் கடவுளை பற்றி ஒன்றுமே சொல்லலை ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்தை வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து கடைசியில் ஒரு நாலு பிரிவாக இருந்தது பெரிய அளவில் நாலு பிரிவு ஆச்சது அது அசோக சக்கரவர்த்தியினால தான் ரொம்ப பிரசித்தம் ஆச்சு புத்த மதம் எல்லாம் நிறையதான் பிகார் இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருக்கீங்களோ அதுல வரும் இந்த அருள்மொழி தேவன் புத்த விகாரங்களெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க இங்கிருந்து இலங்கைக்கு போய் இலங்கையில வந்து புத்த விகாரங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்குற கதையெல்லாம் படிச்சிருக்கலாம் நீங்க புத்த இந்த தேசத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷம் அது மதம் இருந்துருக்குங்கிறாங்க அப்புறம் காலப்போக்கில் குமார்ல பட்டர் இவங்கெல்லாம் வர சங்கராச்சாரியர்லாம் வர வர அந்த மதங்கள் எல்லாம் பின்னால போயிடுச்சு இப்ப புத்த திரும்ப அங்கங்க பேசிட்டு இருக்காங்க ஒண்ணும் இந்த மதம் ஒண்ணுங்கிறதுக்குரிய காரணத்தை வச்சு எப்படியே கொழுந்துடும் கவலைப்படாது இப்பவே இயேசுநாதிரியே அறுபத்தி மூணு நாயன்மாரில் அறுபத்தி நாலாவது வச்சுள்ளோம் அறுபத்தி நாலாவது நாயனார் இவர் தான் இருக்கட்டும் இப்ப வந்து இந்த பௌத்த மதத்தில் உட்பிரிவுகள்ல வந்து என்ன சொல்றோம் முதல் மதத்துக்கு பேரு சௌத்ராந்திக்க மதம் சௌத்ராந்திக்க மதம் இவங்க ஒரு நூலமா வச்சிருக்காங்க சூத்திர பிட்டக்கம் ஒரு புத்தகம் இருக்கு அதை வச்சுனால இவங்களுக்கு பேரு சௌத்ராந்தா இது புத்த மதத்தின் உட்பிரிவு இவங்கெல்லாம் தத்துவ சிந்தனையாளர்கள் சாதாரண நினைச்சிட இவங்களெல்லாம் தத்துவ சிந்தனையாளர்கள் இவர்கள் என்ன முதல்ல இவங்க என்ன கருதுகிறார்கள் இது ஒரு குரூப் இது என்ன சொல்றாங்க சௌத்ராந்திக்காக இவங்க ஒரு குரூப் ரெண்டாவது குரூப் என்னன்னு கேட்டீங்கன்னா வைபாஷிகா வைபாஷிக்கர்கள் அப்படின்னு பேர் தமிழ்ல வைபாசிகர்கள் அப்படின்னு எழுதணும் வைபாஷிக் அப்படி போட்டீங்கன்னா சரி வைபாஷிக்காக இவர்கள் வைபாஷிக்காக இரண்டாவது குரூப் மூணாவது குரூப் என்னன்னு கேட்டா யோகாச்சாரவா யோகாச்சார யோகாச்சார மதம் சௌத்ராந்திக மதம் புத்த மதத்தின் உட்பிரிவுகள் நான்கு போட்டுக்கணும் புத்த மதத்தின் உட்பிரிவுகள் நான்கு சௌத்ராந்திக்க மதம் வைபாஷிக மதம் யோகாச்சார மதம் அடுத்தது நாலாவது மதம் என்ன கேட்டா மாத்தியமிக்க மதம் மாத்தியமிக்க மதம் சௌத்ராந்திக்க வைபாஷிக்க யோகாச்சார மாத்தியமிக்க மதம் இது நாலு பிரிவு இந்த நாலு பிரிவு இவங்களுக்குள்ள இருக்கிற கொள்கையை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாம பேச போறோம் சொல்ல கூட்டணி இப்ப நாம ஒரு கூட்டணி பண்ண போறோம் ஒரு கூட்டணி பண்ணிட்டு இவங்களுக்குள்ள அந்த குரூப்புக்குள்ளே நாலு பேர்ல ஒருத்தரோட கூட்டணி அலையன்ஸ் வச்சுக்க போறோம் இந்த கூட்டணி அலையன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறது சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா சரி வரும் இந்த சௌத்ராந்திக்க மதத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டா அவர்கள் சொல்லுகிறார்கள் அறிபவனும் இருக்கிறான் அறியப்படும் பொருள்களும் இருக்கின்றன புறத்தே அறியப்படும் பொருள்களும் இருக்கின்றன அறிபவனும் இருக்கிறான் அறியப்படும் பொருள்களும் இருக்கின்றன இவங்க வந்து என்னென்னு கேட்டா பாஷ்யார்த்த பாஷ்யார்த்த வாதினக பாஷியார்த்த வாதினா புறப்பொருள் வாதிகள் புறப்பொருள் வாதிகள் இது என்னுடைய தமிழ் நீங்க எந்த புத்தகத்திலையும் தேடாதிங்க நானா எது பண்றேன் பாஷ்ய அர்த்தவாதினா இவங்க என்ன சொல்றாங்க இருக்கிறான் அறியப்படும் பொருள்களும் இருக்கின்றன இந்த அறிபவனும் அறியப்படும் பொருள்களும் இருக்கின்றன அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாஷ்யார்த்தவாதின இந்த பாஷ்யார்த்தவாதிக்குதான் பிரமாணமா வச்சுக்கொண்டு பேசுகிறார்கள்னா பிரத்ய பிரமாணத்தை வச்சு கொண்டு பேசுகிறார் பிரத்யப் பிரமாணத்தை வச்சுக்கொண்டு பேசுகிறார்கள் அதனால இவர்களுக்கு வெளியில பொருள்லாம் இருக்கு அதான் பிரத்யமா தெரிய பிரத்யவாதினா யாரு சௌத்ராந்தா சௌத்ராந்திக மதம் அடுத்த மதம் என்னன்னா வைபாஷிக மதம் இவர்களும் பாஷ்யார்த்தவாதிகள் தான் பாஷ்யார்த்தவாதிகள் ஆமா பாஷ்யார்த்தவாதிகள் ஆனால் இந்த பாஷ்யார்த்தவாதிகள் ஆகிய இந்த வைபாஷிகர்கள் எதை பிரமாணமாக கொண்டிருக்கிறார்கள் என்றால் முதல் ஆள் மாதிரி இல்லை இவர்கள் அனுமானவாதின பாஷ்யார்த்த பாஷ்யார்த்த அனுமானவாதின பாஷ்யார்த்த அனுமானவாதினஹ இது ஒரு குரூப் மருதுடாயின் இது கொஞ்சம் பொறுமையா படிக்கணும் பாஷ்யார்த்த அனுமானவாதிகள் யாரு வைபாஷிகம் அடுத்தது யாரு மதத்தினர் என்ன சொல்லுகிறார்கள் ஒரே குரூப் தான் ஒண்ணுதான் வித்தியாசம் அறிபவனும் இருக்கிறான் அறியப்படும் பொருள்களும் இருக்கின்றன இது பிரத்ய பிரபானத்தால் நிரூபிக்கப்படுகிறது அறிபவனும் இருக்கிறான் அடுத்தது வைவாசிகர்கள் அறிபவனும் இருக்கிறான் அறியப்படும் பொருள்களும் இருக்கின்றன இது அனுமான பிரமாணத்தினால் நிரூபிக்கப்படுகிறது இனி யோகாச்சார மதம் என்ன அறிபவன் மட்டுமே இருக்கிறான் அறியப்படு பொருள்கள் இல்லை அபாவார்த்தவாதின அபாவார்த்தவாதினக அபாவார்த்தவாதினா என்ன அர்த்தம் பொருள் இல்லை அர்த்த அபாவவாதினாலும் சரி அபாவார்த்தவாதினான்னு சொன்னாலும் சரி பொருள் இல்லை புறத்தே பொருள் இல்லை பாக்யார்த்த அபாவவாதிகள் அபாவவாதி இங்க பிரத்யட்சது இல்லை அப்புறம் இன்னொரு குரூப் இவங்க விளக்கம் சொல்ல போறேன் பாஹ்யார்த்த அபாவவாதி யாரு யோகாச்சாரர்கள் இன்னொரு குரூப் இருக்கு அறிபவனும் கிடையாது அறியப்படுபவனும் கிடையாது அறிபவனும் கிடையாது அறியப்படுபவனும் கிடையாது சர்வம் சூன்யம் ூன்ேம் பிரணமபீந்திரிச்சூன்யம் வித அதுதான் தேகம் ந என்ன தேதிகள் பிராணம் நாணத்மவிகள் இந்திரித்மவீகள் சலாம்புலிவாதிகள் ப்டி ஆத்மவாதிகள் நிறைய இருக்கிறார்கள் படிச்சிருக்கோம் தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்ரத்தில் இப்ப இந்த குரூப் ஆய்வு வச்சுக்கணும் பிரத்யவாதி அனுமானவாதி அபாவவாதி சர்வார்த்த அபாவவாதி ஒரு பொருளும் கிடையாது சர்வார்த்ததி தெரிஞ்சுக்கிறவனும் கிடையாது நினைச்சு பிரிச்சு விட்டேன் இந்த கடைசியா யோகாச்சார மதமும் மாத்தியமிக்க மதத்தையும் மகாயானம் என்று சொல்லுவார்கள் ரெண்டையும் சேர்த்தா அதுக்கு மகா யானவாதம் மகாயானம் பேரு இந்த சௌத்ராந்திகம் வைபாஷிக்கம் ரெண்டும் சேர்ந்து மாத்தியமிக்கர் ரெண்டு பேரும் மகாயானவாதிகள் மகா யானம் மகா யானம் பெரிய பாதை பாதை உயர்ந்த பாதை ஹீன யானம்னா என்ன தாழ்ந்த வழி இது வந்து ஹீன மார்க்கம் அது வந்து மகா மார்க்கம் உத்தம மார்க்கம்னு அர்த்தம் இப்ப இந்த மூணு நாலு பேர்ல நாலு பேருக்குள்ள எல்லாரும் முதல் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு ஆப்ஜெக்ட் அறிபவன் இருக்கா அறியப்படுறதும் இருக்கு அப்படி ஒத்துக்கிறாங்க அதுல பிரமாணத்துல தான் வித்தியாசம் மூணாவதுல என் அறிபவன் மட்டும் இருக்கிறான் கிடையாது சேருவாங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் எல்லாமே இல்லைங்கிறவங்க பேச முடியாது சர்வம் சூன்யம் நம்ம அசத்வாதியை எப்படி நம்ம ஒன்றுமே பேசலையோ அது மாதிரி அவங்கள்ட்ட நம்ம ஒன்றும் பேசவே போறதில்லை ஆனால் எல்லாமே இல்லைன்னுட்டானே இல்லைங்கிறவன் கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு எதுவும் கிடையாது நீயும் கிடையாது நானும் கிடையாது எதுவும் கிடையாது உலகமே கிடையாது கே நமக்கு கூட சௌரியமா இருக்குமோன்னு தோன்றுறது ஏன்னா நம்ம நம்ம இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் சர்வம் சூன்யம் கிராமம் நம்ம என்ன சொல்றோம் சூன்யம் சொல்லல மித்யா சொல்கிறோம் அந்த வித்தியாசங்களை அப்புறம் பார்ப்போம் இப்போ மு முக்கியமாக ஒரு ஒருத்தரை பார்க்க போகிறோம் யோகாச்சாரவாதிகள் இந்த யோகாச்சார மதத்தினர் என்ன சொல்லுகிறார்கள்னா நம்மளை மாதிரியே பேசுகிறாங்க புறத்தே பொருள் இல்லை அகத்தே தான் பொருள் இருக்கு அகத்தேனா என்ன அர்த்தம் உள்ளதான் மாத்திரம்தான் பொருள் இருக்கு பாக்கியமாக ஒரு உள்ளுக்குள்ள இல்லை இங்கே வேற அர்த்தத்தில் சொல்கிறோம் ஆகின உள்ள வெளியில உடம்பு இதுவும் சேர்ந்துதான் பாக்கியார்த்தம் இது பாக்யார்த்தம் உடம்பு மனசெல்லாம் சேர்த்து தான் சொல்ல போறது ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சைத்தன்யம் தான் உண்மையானது சைதன்யம் மட்டுமே உண்மையானது ஆனால் அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க சைத்தன்யத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சைதன்யம் மட்டுமே உண்மைங்கிறார்கள் அப்புறம் பாக்கியமா ஒன்றுமே இல்லைங்கிறார்கள் நமக்கு நாமளும் இவங்களும் ஒன் தோணும் ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கும் நமக்கு இவங்க என்ன சொல்லுகிறார்கள் இந்த சைதன்யம் இடைவிடாது மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த சைதன்யம் இடைவிடாமல் மாறி தண்ணி போய் தண்ணீர் கை வைக்கிறதுக்குள்ளை பிரபாக சைதன்யம் அப்படி அர்த்தத்தை அவங்களுக்கு விசேஷமான ஒரு பேர் இன்னொன்னு இருக்கு விஜயானவாதிகள் அவங்க வந்து இந்த யோகாச்சார மதத்தினருக்கு ஒரு பேர் என்ன விஜானவாதிகள் இன்னொன்னு சேர்க்கணும் அதில் கணிக்க ஒரு க்ஷணம் இருக்கிற சைதன்யம் அடுத்த கஷணம் இருக்காது சைதன்யம் வந்து ஓயாம மாறிக்கொண்டே இருக்குங்கிற ஒரு கருத்தை உடையவர்கள் ஆனால் இப்போ கூட சில புஸ்தல்லாம் பௌத்த புத்தகம் படிச்சு பார்த்தா சொல்றாங்க இந்த பிளேன் வந்து போகிற போது மூவ் போது தெரியவே தெரியாது ஆனால் பிளேன் மூவ் ஆகிட்டே இருக்கு அதுவும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பெல்லாம் நீங்கள் பிளேனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா முத முதல்ல பிளேனில் போனால் தெரியும் பிளேன் மூவ் ஆகிறதே தெரியாது அதுக்கப்புறம் பிளேனில் நிறைய தரம் போய் பழகி ஆச்சுன்னா பிளேன் போயிட்டுருக்குங்கிற ஃபீலிங் இருக்கும் அதுவும் முதல்ல எல்லாம் பார்க்குற போது இந்த பிளேன் மூவ் மாதிரியே தெரிய நம்ம கீழே எப்படி பார்த்தாதான் நம்ம போயிட்டு இருக்கோங்கிறதே தெரியும் நடு சீட்ல எங்கயா உட்கார்ந்து பிளேன் போறதா போவதையா ஒண்ணுமே தெரியாது அது மாதிரி இந்த சைத்தன்யம் அவ்வளவு வேகமா சைத்தன்யம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு ஆக இப்படி இது விஜான கணிக்க விஜயானவாதம்னு பேர் இவர்கள் சைதன்யம் தான் சத்தியம் சைதன்யம் தான் சைதன்யம் இருக்கு சத்தியம்ங்கிறதுலாம் பேச்சில் சைதன்யம் இருக்கு சைத்தன்ய வெத்திரிகம் கிச்சிதபி நாஸ்தி விஜயான வெத்திரிக்தம் கிமபி நாஸ்தி இதெல்லாம் சொல்லிடுறாங்க நமக்கும் வந்து கிட்டத்தட்ட இவங்க பக்கத்தில் இருக்காங்க நம்ம யாரு நம்ம நெர்விகார நெர்விகார சைதன்யம் மாறாத சைத்தன்யம் சைத்தன்யம் ஒரு நாளும் மாறவே மாறாது அவங்க புத்தியில் ஓடுற விற்பிஞானத்தையே சைத்தன்யம் அர்த்தம் பண்ணிட்ட மாதிரி தெரியும் ஸ்வரூபானம் நம்ம வச்சுருக்கோம் ஆனா அதுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நான் இப்பெல்லாம் சொல்லலை அது எவ்வளோ படித்தாலும் அது போராது இல்லை ஆக அவர்கள் விஜயானவாதிகள் இந்த பௌத்தர்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் இந்த பாஹ்யார்த்த வாதி பாஷ்யார்த்த பிரத்யக்ஷவாதி பாஹியார்த்த அனுமானவாதி இவங்க ரெண்டு பேரையும் நெகட் பண்ணுறதுக்காக நிராகரணம் பண்ணுறதுக்காக வேண்டி இவங்களோட ஜாயின் பண்ண போகிறோம் யாரோட ஏன்னா இந்த விஜயானவாதிகள் அவங்கள வந்து நீக்கிறாங்க பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால நிரூபிக்கிறீர்கள் என்ன சொன்ன நீங்க உங்களுடைய மதத்தை ஆராய்ச்சி பண்ணதுல இருந்து என்ன தெரிகிறது விளங்குகிறது மறைமுகமாக என் அஜாதிவாதத்தை நிரூபிப்பதற்கு உதவி புரிகிறீர்கள் எப்படி உதவி புரிகிறீர்கள் என்பதை விளக்கி சொல்லுகிறேன் விளக்கிவிட்டார் கேதுபல காரணத்திலையும் சரி அஜாதி இந்த என்னது சத்காரிய வாதத்திலையும் சரி அதை பார்த்துட்டோம் இப்போ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போறோன்னா இவங்க அவங்க வாதம் இருக்கு அதையே எடுத்துக்கிட்டு நம்மளும் பேசி ஆமாம் ஆமான்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கூட்டணி எதுக்கு சேர்ப்போம் நம்ம கூட்டணியை பற்றி பேசணும் இந்த கூட்டணி எதுக்காக சேர்க்கறதுன்னா கூட்டணி சேர்க்கறது வந்து நமக்கு பலம் கம்மி அப்படின்னு வச்சுங்கிறேன் அப்படி இங்கே அப்படி இல்லை நமக்கு பலம் கம்மியா இருந்தால் இன்னொரு பலம் உள்ள கம்பெனியோட சேர்ந்து நமக்கு பலம் வரும்போது நாங்கள் எங்கள் தலைவர் ஆட்சி தான் அமைப்போம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை பத்தி சொல்லக்கூடாது எதெல்லாம் வந்து ஒன்னா இருக்கிறதுக்கான கருத்துக்கள் அதை மாத்திரம் பேசணும் எங்கெல்லாம் நாங்கள் முரண்படுறோமோ அதெல்லாம் பேசக்கூடாது எலெக்ஷன் முடியிற வரைக்கும் பேசக்கூடாது முடிய முடிஞ்சு நமக்கு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வந்தது உன்ன ஒரு கை பார்த்துடுது எனக்கு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர வரைக்கும் உன் நிழல்லையே அப்படியே குளிர்காய் நீ நீ என்ன சார்ந்து குளிர்காயி நான் உன்னை சார்ந்து குளிர்காயலாம் எவ்வளவு கோடியை சுருட்ட முடியுமோ சுருட்டிப்போம் அப்போத்தான் நம்ம வந்து பரமசாஸ்திரமா இந்த லோகத்தில் வாழப்படும் இல்லையா அப்புறம் நம்ம பரம்பரை பரம்பரையாக இந்த கோடி சுருட்டல் கோடி சுருட்டல் பரம்பரை சுருட்ட பரம்பரை இப்படி வந்து வைக்கிற மாதிரி பேசுறேன் எடுத்துக்காங்க எப்படி நம்ம வந்து கூட்டணி வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம இப்ப யாரோட சேரப்போறோம் யோகாச்சார மதத்தினரோடு சேரப்போகிறோம் கணிக்க விஜய்வாதியோட ஜாயின் பண்ணி என்ன பண்ண போறோம்னா பாஹ்யார்த்த பிரத்யக்ஷவாதியையும் பாஹ்யார்த்த அனுமானவாதியையும் நீக்கிவிட போகிறோம் அப்புறம் என்னாக போகிறதுன்னா இவர் பக்கத்திலே இருப்பார் நம்ம ரெண்டு பேரும் எப்படி பண்ணோம் அப்படி சொல்கிறாரு வச்சுங்க நான் எங்கே பண்ணேன் நீ தான் பண்ண நான் கூட சேர்ந்துக்கிட்டேன் ஆனால் ஒன்று நீயும் சரியில்லை நான் இப்போ வந்து நீ சரின்னு நினச்சின்னு ஒன்றை அவன்கிட்ட வரல நீ சொல்றதே போற நான் என்னது கத்துவானே சொல்லுவானே நீ சொல்றதே சரியா இருக்கு நீங்க தான் விரோதம் பண்ணிக்கிறீங்க சௌரியமா இருக்கு அதனால சொல்லி விட்டு கடைசியில் நீ சொல்றதும் சரியில்லைன்னு சொல்லிவிட்டா ஏ மதம் நிச்சயம் ஆயிடுச்சு ஆனால் இந்த வேலையை நான் பண்ண போறேன் அப்படி சொல்லி அழகா தொடங்குகிறார் கௌடபாதாச்சாரியர் இந்த கருத்துக்கள் தான் எத்தனை சுலோகத்தில் வருது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்லோகங்கள் இதை பார்க்க போகிறோம் ஆனால் ஏன் வச்சுங்கோ நம்ம புத்தியை தீட்டோ தீட்டுன்னு தீட்டிக்கணும் எப்படி தீட்டுறதுன்னு கேட்காதிங்க லக்ஷாபுரத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதான் புரி அப்போ தான் இதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம கவனித்து புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் பிரமித்தியயநாச சேஷ் பரதன்மே ச அயாநேஷ் பரதிம பர பிரேகே பரதந்திரா அஸ்திதா மதா அஸ்திதா பரதந்திரா மதா பாபு இப்ப நமக்கு வெளியில புறத்துல பொருள் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த யோகாச்சார யோகாச்சாரம் இது வந்து சௌத்ராந்திக்க மதம் அதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லிருக்கிறது சௌத்ராந்திக மதத்தினுடைய கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரஜப்தேக்தேகர்த்தம் அறிவு ஞபப்திகிற்கராஜர் பிரஜப்திகி நன்றாக தெரிஞ்சுகிறது பிரஜப்திகர்த்தம் சப்தாதி பிரதீதிகி நம்ம மனசுல வந்து இது வந்து ஒலி இது ஒளி இது வந்து இது வாசனை இது நாற்றம் இது சுவை சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்பதை பற்றிய அறிவு உள்ளுக்குள்ள அறிவு இருக்குது பிரக்ஞப்திகின்னா பிரக்ஞானம் சங்கராச்சாரியர் பிரஜானம் இஸ்இக்குவல் டு பிரஜப்திகி பிரஜப்திகி ஈஸ் இக்குவல் டு சப்தாதி பிரதீதிகி சப்தம் முதலானவைகளுடைய ஒது உள்ளத்தில் வந்து விளங்குகிறது ஒளி விளங்குகிறது மனம் விளங்குகிறது சுவை விளங்குகிறது ஊறு விளங்குகிறது இந்த விளங்குதல் உள்ளத்தின் விளங்குதல் என்ற நிகழ்வு ஓயாது விளங்கிக் கொண்டிருக்கிறது விளங்குதல் என்னும் நிகழ்வு விளங்கி கொண்டிருக்கிறது இந்த விளங்குதல் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கு இந்த விளங்குதல் என்கின்ற நிகழ்வுக்கு காரணம் என்ன இந்த சப்தாதி பிரதீதிகி இந்த விளங்குதல் என்கின்ற நிகழ்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன சனிமித்தம் சனிமித்தம் உள்ளத்தில் நமக்கு ஏற்படுற அறிவுக்கெல்லாம் நிமித்தம் இருக்கு நிமித்தம் இல்லாம அறிவு உண்டாகாது நிமித்தமின்றி அறிவுண்டாகாது ச நிமித்த ச நிமித்தத்துவம்னா ச விஷயத்துவம் ச விஷயத்துவம் அறிவு விஷயத்தை சார்ந்திருக்கிறதுங்கிற அறிவு விஷயத்தை சார்ந்திருக்கிறது அறிவு விஷயத்தை சாரவில்லை என்றால் அறிவு விஷயத்தை அந்நா என் அறிவை விஷயத்தை வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ள தெரிஞ்சே இருக்குதான் விஷய ஜான ஏற்பட்டுக் கொண்டிருக்கு விஷயம் இல்லாம விஷய ஜான ஏற்படுமா பார்க்கிற பொருள்கள் எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம் விஷயம் இல்லாமல் விஷய ஜான சித்திக்காது விஷய ஜான சித்திக்கு விஷயங்கள் வேண்டும் இல்லை என்றால் நமக்கு இந்த வேற்றுமைகள் தெரியாது வித்தியாசம் அர்த்தம் டிஃபரன்சியேட் பண்ண முடியாது எது நீளம் எது சகப்பு எது கருப்பு எது இது ஒன்றும் தெரியாது ஒன்றுமே வித்தியாசம் தெரியாமல் போயிடும் ஆக புற விஷயத்தை சார்ந்துதான் அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது புற விஷயத்தின் இரு அறிவால் புற விஷயத்தின் இருப்பு விளங்குகிறது புற விஷயத்தின் இருப்பால் அறிவு விளங்குகிறது அதெல்லாம் ப்ராப்ளம் அப்புறம் பேசணும் இது எல்லாத்துக்கும் இருக்கு பேசம் இது ஒரு வகையான அஜாதிவாதத்துக்கு இது ஒரு சகாயம் அஜாதிவாத நிரூபணத்துக்கு இதுவும் துணை புரிகிறது ச நிமித்த விஷயத்தை உடையது அறிவு விஷயத்தை உடையது அறிவு அறிவுக்குரிய பொருளை உடையது அறிவுக்குரிய பொருள் அல்லாமல் அறிவு இருக்காது ஆகவே அறிவுக்குரிய பொருள் இல்லாமல் அறிவு இருக்குமா இருக்காத உங்களுக்கு தெரியும் இருந்தால் நான் இப்போ அதை பற்றி கேட்கல அறிவுக்குரிய பொருள் இல்லாமல் அறிவு இருப்பது தெரியாது ஆகவே பொருள் இருப்பது உண்மை இல்லை என்றால் வேற்றுமை விளங்காது அடுத்த சொன்னார் அந்நா துவயநாசா அது ஹேத்து அந்ய துவயம்னா என்ன திருஷ்டி அபாவெல்லாம் காரணமேதம் இருக்கிறதுனால தானே துவைத்தம் தான் துவய நாசத்தம் இல்லைன்னு சொன்னா இந்த கனெக்சன் இல்லைன்னா அறிபவன் அறியப்படு பொருள் என்கின்ற தொடர்பு இல்லை வேற்றுமைகள் நமக்குளங்காதே வேற்றுமைகள்மக்கு நன்கு விளங்குவதால் வேற்றுமைகளை உடைய பொருள் ஒன்று புற வேற்றுமைகளை அறிகின்றவனுக்கு புறம்பாக புறத்தே இருக்கிறது தமிழ் புரிய புறம்பாக புறத்தே இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது அந்நா துவயநாசா அடுத்தது என்னன்னா அது மாத்திரம் இல்லை அப்புறம் அடுத்தது போடலாம் பரதந்திரா சங்கராச்சாரியா கொண்டு போற சொல்லல அத்திய வைச்சித்யம் அன்யாஸ்திரம் பாஹ் வியாத்த அபிப்பிரேத்த நாளைக்கு எதிரதம் என்னந்திரம் இது இந்த அறிவு நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு அறிவு புரத்தே இருக்கின்ற பொருளை சார்ந்திருக்கிறது அது பொருளை சார்ந்துதான் அறிவு இருக்கிறது அஸ்திதா மத பிரஜப்தேகே அஸ்திதா பரதந்திரா சவிஷயத்துவம் சவிஷயத்துவாத்து பரதந்திரத் பிரஜப்தேகே அஸ்திதா மதா இது எப்படி இல்லாம சொல்ல வேண்டியிருக்கு பிரஜப்தேகே அஸ்திதா மதா மாத்திரம் இல்லை இந்த ஞானத்துக்கு விஷயம் இருப்பதன் மூலம் வெளி விஷயமும் இருக்குன்னு நிரூபிக்கப்படுகிறது இன்னொன்று சொல்றார் இதனால் நமக்கு துக்கம் வருது நெருப்பு தொட்டா சுடுறது அப்போ நெருப்புன்னு ஒரு பொருள் வெளியில் இருக்கு இல்லையா வெளியில்லாமல் சுடுமா ஐஸ் கட்டியை வச்சா சில்லுன்னு இருக்கு ஆக இந்த இதெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு சங்க்லேஷன் சனிமித்தம் சங்க்லேஷ்ய உபலப்தம் அஸ்தித்வ நிரூபணார்த்தம் இந்த ஹேத்துவெல்லாம் சொல்கிற அ பிரஜப்தே சனிமித்தம் அநாத் துவயநாசத்தா சங்க்லேஷ உபலப்தேஷ நான் இதை இன்னும் மேலும் நன்றாக ஆழ்ந்து சிந்தனை பண்ணி நாளை இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்தளவில் இதை நிறுத்து நிறுத்திக்கொள்கிறேன் இதை இன்னும் மோர் மேலும் இதனை நன்றாக நாம் நாளை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு இந்த மதம் புரிஞ்சு போயிருக்கு நாலு மதம் இருக்குது இந்த நாலு மதத்தில் ஒரு ஒரு மதத்துலையும் என்ன கருத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் யோகாச்சார மதத்தோடு நம்ம ஜாயின் பண்ணி இந்த பாக்யார்த்த பிரத்யக்ஷவாதியையும் பாக்யார்த்த அனுமானவாதியையும் நிராசம் பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம் இந்த விஜானவாதியையும் நிராசம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அஜாதிவாதத்தை நிரூபணம் பண்ணும் இதில் ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இதற்கு இன்னும் விளக்கங்கள் தேவைப்படுகிறது நன்றாக நாளை ஆழ்ந்து சிந்திப்பதற்கு குருநாதரை பிரார்த்தனை செய்து உங்களை உங்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் முக்தம் ஜாகிரதா ஜாகிரதா அதிமயம் தசா ஓங்காரை கசு சம்பத்யம் ஈஸ்வரோ குருமே மூர்த்தி பேதவினே வியோமவத்யாப்தேகாய தட்சிண அமூர்த்த ஜே நம ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமி ஜகன்மாத்தாவனேஸ்வரி தேவிக்கீ சமீகீ